முகம் ஆறு முகம் ஆறு முகம் ஆறு முகம் என்று போதி ஆறு ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமே துணையதென்று நாளும் ஏறு மயில் வாகன புகா சரவணாயனது ஈசயனமான உனதென்று மோதும் ஏறு மயில் புகா சரவணாயனது ஈசயனமான முனதென்று மோதும் ஏழைகள் வியா குலவிதே தனவினாவில் உனை ஏவர் புகழ்வார் மறையும் என் சொல்லாதோ ஏழைகள் வியா மறையும் என் சொல்லாதோ நீரு படுமாழை பொறுமே நி எவ வேளி நில தந்த வேளே நீருபடு மா பொறுமே நியவ வேல அணி நீள மயில்வாகவுமை தந்த வேளே நீசர்கள் தமோடனது விடுமடங்கள் வேளா நீசர்கள் தமோடனது தீ வினையலாமடி நீடு தனிவேல் விடுமடங்கள் வேளா சீரி வருமாற உணியுமான முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சீரி வருமாற உணன் ஆவி முக தேவர் துணை வாசிகரி அண்ட கூடம் சேரும் அழகா பழனி வாழ் குமரணி பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி சேரும் அழகார் பழனி வாழ்குமரணி பிரம தேவர் வரதா முருக தம்பிராணி நீருபடுமாளை பொறுமேணி எவ வேலகணி நீல மயில்வாக உமை தந்த வேளே நீருபடுமாளை பொறுமேணி எவ வேலகணி நீல மயில்வாக உமை தந்த வேளே நீல மயில்வாக உமை தந்த வேளே நீல வாக உம்மை தந்த வேடே